வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் தானங்களிலே மிகச்சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மிடம் இருக்கிற எந்த பொருட்களை பிறருக்கு தானமாக வழங்கினாலும் போதுமென்ற மனமே இருக்காது ஆனால் அவருடைய பசிக்கு உணவளித்து பாருங்களேன் அவருடைய வயிற் நிறைந்தவுடன் திருப்தியாக நம்மை பாராட்டி விட்டு செல்வார் ஆக இந்த உணவு வழங்குவது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு பண்பு அதுவும் தமிழர்களுக்கு தொன்று தொட்டு ஏனென்றால் முன்பொரு காலத்திலே அரசர்கள் எல்லாம் ஆங்காங்கே அன்ன சத்திரங்கள் அமைத்து மக்களுக்கு உணவளித்து வந்தார்கள் அதே நிலை இன்றைக்கு நவீன காலத்திலும் தொடர்கிறது குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு இலவசமாக உணவு வழங்க முடியவில்லை என்றாலும் மலிவு விலையிலே உணவு வழங்கி மக்களை மகிழ்வித்து வருகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மை போல் பிறரும் பசியின்றி இருக்கணும் அப்படிங்கிறது ஆக இந்த நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயமாக ஒரு மேன்மையை அடைய முடியும் இதைத்தான் வள்ளுவர் குறிப்பிடும் பொழுது தம்மிடம் விருந்தினராக வந்தவரை நன்கு உபசரித்து இனி வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வானுலக தேவர்கள் காத்திருப்பார்கள் விருந்தினராக வரவேற்க அப்படின்னு சொல்றார் ஆக நாம் பிறருக்கு உணவு வழங்கினால் பிறரை விருந்தினராக ஏற்று அவரை மகிழ்வித்தால் நம்மை வானுலக தேவர்களே காத்திருந்து வரவேற்பார்கள் விருந்தினராக அப்படிங்கிறார் ஆக வானுலக தேவர்களே விரும்பும் வண்ணம் நாம் இந்த விருந்தோம்பல் பெண்பினை மிகச் சிறந்த முறையிலே கடைபிடித்தால் நிச்சயமாக பிற்காலங்கள் கண்டிப்பாக தேவலோகத்திலே நமக்கு இடம் உண்டு தனிமேல் தனியொருவன் பசித்திருந்தால் நாம் உடனடியாக நம்மால் இயன்ற அளவிற்கு உதவி செய்தார் பசியற்ற உலகத்தை காண எல்லோரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறுத்துப்பான் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஆறு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு மீண்டும் குரல் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இந்த நாள் இனிய நாளாக அமைத்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி